ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணாசிந்து ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்பகம் ஸ்ராத்திலே நாம் சொல்லக்கூடியதான அன்னசூக்தம்னு பௌராணிக்கமாக ஒரு சூக்தம் சொல்லப்படுறது அதனுடைய சரித்திரத்தைதான் நாம் விரிவாக பார்த்தோம் அப்படி அந்த பிரம்மதத்தன்கிற ராஜா அந்த விரத்த பிராமணருக்கு பிராமணர்களோடு துணி கொண்டு அந்த புத்திரர்கள் திரும்பி வர்றதுக்கான உபாயமாக காசி யாத்திரையை சொல்லி கயேல போய் ஸ்ராத்தம் பண்ணணும் ஸ்ராத்தம் பண்ணினால் உன்னுடைய புத்திரர்கள் திரும்பவும் கிடைப்பா அந்த பலதரப்பட்ட பிறவிகள் எடுத்து சிரமங்களை அனுபவிச்சிருக்கிறவர்களுக்கும் நல்ல சத்கதி கிடைக்கும்னு சொல்லி அந்த பிராமணருக்கு நிறையா பணங்காசு கொடுத்து காசி பண்ணி வைக்கிறார் ராஜா அப்படி காசி பண்ணி வச்சு அந்த ராஜா அந்த ஹம்சங்களாக பிறந்தவர்களுக்கும் அந்த ரிஷிக்குமாரர்களான கௌஷிகர் ஏழு கௌஷிகருடைய புத்திரர்கள் ஏழு பேர்களுக்கும் சத்கதியை ஏற்படுத்தி கொடுத்த அந்த ராஜான்னு இந்த சரித்திரம் பூர்த்தியாகிறது மத்ய புராணத்தில் ரொம்ப உத்தமமான சரித்திரம் இந்த சரித்திரத்தை சொல்லிட்டு சூதபூராணிகர் இதம் பவித்திரம் யசசோ நிதானம் இதம் மகா பாபஹரம் சும்சாம் பிரம்மார்க்க ருத்ரேரபி பூஜித்தம் சிராத்தஸ்ய மகாத்மிய முஷந்தி தஜா இது ஸ்ராத்தினுடைய பெருமையை சொல்கிற சரித்திரம் இது இது யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்களுக்கு அன்றைக்கு செய்யக்கூடியதான இந்த பித்காரியங்கள் பூர்ணத்துவத்தை அடையிறது ஆகினாலே இந்த சரித்திரத்தை ஒவ்வொருத்தரும் நினச்சிக்கணும் அப்படின்னு சூத்த பௌராணிகர் சொல்கிறத தான் ரிஷிகள் நமக்கு அன்னசூக்த பட்டணமாக நமக்கு வகுத்து கொடுத்துருக்கா அந்த அன்னசூக்த பட்டணம் ஸ்லோகமாக சொல்கிறோமே அந்த ஸ்லோகத்தை தான் இந்த சரித்திரத்தை தான் அந்த ஸ்லோகம் நமக்கு காண்பிக்கிறது நாம் அன்னசூக்தமாக சொல்கிறது ஸ்லோகங்களுடைய அர்த்தம் இதுதான் சப்தவிய அதேஷு வியாதர்களாக ஏழு பேர்கள் பிறவியெடுத்தும் மருலஞ்சரேரௌ காலஞ்சரம் கரமலை மருகங்ளா பிரந்தம் சக்கிரவீபே சர்தீபங்கர எடத்தில பட்சிகளம் சரசி மானசே மானசரோவர்லம் பிரந்தம் யும்துருஷ் ப்ராமணாவேதா பிரஸித்தீர்மூஜந்தேவசீதத்த இப்படி பல பிறவைகளாக எடுத்த பிராமணர்களுக்கு பித்திருக்களான் நீங்கள் சாஸ்வத்தமான பிரம்மலோகத்தை அனுகிரகம் பண்ணியிருக்கேள் குருக் கஷேத்திரத்திற்கு வந்து இந்த வேதபாரகர்களான பிராமணர்கள் நல்ல சத்கதியை அடைஞ்சிருக்கா அமூர்த்த அனாஞ்சமூர்த்தானாம் பிருத்திவியாம் தீப்த தேஜசாம் நமசிய அமிசதா தேசாம் தியாயினாம் யோக சக்ஷுஷாம் பித்திருக்களான உங்களுக்கும் நமஸ்காரம் பண்ணுறோம் அந்த சத்கதியை அடைஞ்ச யோகிகள் ஏழு பேர்களுக்கும் நாங்கள் நமஸ்காரம் பண்ணுறோம் அப்படின்னு இந்த சரித்திரத்தை சுருக்கமாக நாம் அன்னசூக்தமாக சொல்லிட்டு அந்த அக்னியை நாம் பிரார்த்தனை பண்ணுறோம் சதுர்பிஷ்டுரிஷ்ட்வாபியாம் பஞ்சபிரேவச்ச ஹூயதே ச புனர்த்வாபியாம் சனோ விஷ்ணு பிரசீதத்தூ இது அந்த அக்னியை பிரார்த்திக்கிறது என்னென்னா ஒவ்வொரு தேவதைகளையும் நாம் ஒவ்வொரு மந்திரங்களை கொண்டு உபாசிக்கிறோம் அந்த மந்திரங்கள் அநேக விதமாக இருக்குது நாம் ஏகாட்சர மந்திரம் பஞ்சாட்சர மந்திரம்னு பரமேஸ்வர மந்திரத்தை சொல்கிறோம் அஷ்டாட்சர மந்திரம்னு நாராயணனுடைய மந்திரத்தை சொல்கிறோம் துவாதசாட்சரின்னு ராம மந்திரத்தை சொல்கிறோம் இப்படி ஒவ்வொன்றுக்கும் அந்த அக்ஷரங்களை கணக்கு பண்ணி அந்த மந்திரங்களை நமக்கு ரிஷிகள் வகுத்து கொடுத்துருக்கா அதே போல தான் அக்னிக்கு சப்ததாட்சரின்னு மந்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கு அந்த சத்ததாட்சரி மந்திரத்தினாலே தான் நாம் அக்னியை ஆராதிக்கிறோம் அந்த சத்ததாட்சரி மந்திரம் நாம் சொல்லக்கூடியதான ஆகுதிகளில் உள்ள மந்திரங்கள்லையே இருக்குது அந்த பதினேழு அக்ஷரங்களும் அதுதான் இந்த ஸ்லோகம் சொல்கிறது சதுர்பிஷது பிஷ முதல்ல நான்கு அக்ஷரங்கள் பிறகு நான்கு அக்ஷரங்கள் மத்தியத்திலே ரெண்டு அக்ஷரம் கடைசியிலே அஞ்சு அக்ஷரம் ரெண்டு அக்ஷரத்தோடு பூர்த்தியாகுறது மொத்தம் பதினேழு அக்ஷரங்கள் இந்த பதினேழு அக்ஷரங்கள்னாலே ஆராதிக்கப்படுறதான அக்னியை நமஸ்காரம் பண்ணுறேன் இந்த விஷ்ணு ரூபமான அக்னியானவர் விஷயத்திலே பிரசன்னமாக இருக்கணும் அனுகிரகம் பண்ணணும் பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிஹி பிரம்மாக்னோ பிரம்மநாகுதம் பிரம்ம வத்தேன கந்தவியம் பிரம்மகர்மசமாதினா நாம் செய்யக்கூடியதான ஆகுதி ஹவிசிற்கே அன்னம் அதுவும் பிரம்மார்ப்பணமாக ஆகணும் பிரம்மஸ்வரூபமான ஈஸ்வரனிடத்திலே போய் சேரணும் பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிஹி பிரம்மாக்னோ பிரம்மநாஹுத்தம் நாம் செய்யு நாம் பிரம்மஸ்வரூபமாக உள்ள இடத்திலே பிரம்மஸ்வரூபமாக உள்ள அக்னியிலே பிரம்மஸ்வரூபமான நான் ब्रह्मस्वरूप हवीसाल ब्रह्मस्वरूप इं आई नान ना ब्रह्मस्वरूप एपोद प्रकाशिक्रेन अल्लोकम चलद यहा्वर प्रार्थिक अत श्लोकम यव्य समस्त कव्य भोक्ताव्यय आत्मा हरिश्वर अत्र சர்வேஸ்வரன் சர்வஜம் சர்வவியாபியான இந்த யக்னேஸ்வரர் ஹவ்யம்னா தேவதைகளை உத்தேசித்து கொடுக்கக்கூடியதான ஆகுதி கவ்யம்னா பித்தர்க்களை உத்தேசித்து கொடுக்கக்கூடியதான ஆகுதி இந்த ஆகுதிகளை அந்தந்த தேவதைகளிடத்திலேயும் அந்தந்த பித்தர்க்களிடத்திலேயும் சரியான முறையில் கொண்டு போய் சேர்க்கக்கூடியவர் இந்த யக்னேஸ்வரர் அந்த அப்படிப்பட்ட அந்த யக்னேஸ்வரர் இடத்துல தத் சன்னிதானாத பயாந்தி சத்யா ரக்ஷாம்சேஷான்யசுராஷ சர்வே அக்னியையும் நாம் ஒரு இடத்துல வச்சுட்டோம்னா அங்கே நல்ல இருட்டு விளையிடுறது வெளிச்சம் பளிச்சுன்னு அந்த பிரகாசிக்கிறது அதுபோல நான் இங்கே சிராத்தம் செய்யக்கூடியதான இடத்துல இராட்சசர்களோ கெட்ட சக்திகள் எது இருந்தாலும் இந்த யக்னேஸ்வரருடைய அனுகிரகத்தினால கெட்ட சக்திகள் அத்தனையும் ஓடிப்பயிடும் இங்கே கெட்ட சக்திகளே இருக்கக்கூடாது நான் செய்யக்கூடியதான இந்த சிராத்தம் முழுமையாக நடந்ததாக ஆகணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறோம் இதுதான் பௌராணிக்கமாக நாம் சொல்லக்கூடியதான அன்னசூக்தம் நாம் எந்த எந்த ஆகுதியை நாம் கொடுத்தாலும் அது அக்னியின் மூலமாகத்தான் நாம் கொடுக்குறோம் அந்த அக்னியானவர் தான் தெய்வதைகளிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பிக்கிறார் ஆகையினாலே நமக்கு முதல் தெய்வம் எது அப்படின்னா அக்னிதான் தெய்வம் கர்த்தாக்கிரியாணாம் சசயுஜத்தை கிரத்து சேவ தத் கர்மஃபலஞ்ச யச்சாதியத் சாதனமப்பியசேஷம் ஹரேர்ன கிஞ்சித் வதிரித்தமஸ்தீ ஹரிஹீனா அக்னிஹீன் அர்த்தம் இந்த அக்னியை காட்டிலும் வேற எதுவும் நமக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்கு கிடையாது நாம் சேர்ப்பிக்கக்கூடிய சேர்ப்பிக்கக்கூடிய வஸ்துக்களை கொண்டு போய் சேர்க்கிறவரும் அக்னிதான் அப்படிப்பட்ட அக்னியானவர் எனக்கு பரிபூர்ணமாக அனுகிரகம் பண்ணணும் தேக ஆரோக்கியத்தை பூர்ணமாக கொடுக்கணும் எந்த அந்த ரிஷிக்குமாரர்கள் எந்த ஸ்ராத்தத்தை பண்ணி திருப்தியை அடைஞ்சாரோ அந்த திருப்தியானது என்னுடைய பித்தர்களுக்கு கிடைக்கணும் கயாயாம் தர்மபிருஷ்டேஜ சதசிப்ரம நஸ்பதேகே கயாஷீ ரிஷேவட்டே செய்வ பிதருநாம் தத்தமக்ஷயம் அப்படின்னு இந்த அன்னசூக்தத்து தான் நாம் ஸ்ராத்தத்தில் பிரார்த்தனை பண்ணுறோம் இந்த முழு சரித்திரத்தையும் நாம் அந்த ஸ்ராத்தத்தில் நினச்சிக்கிறோம் அப்படி உயர்ந்த ஒரு சரித்திரம் இது மத்ய சொல்லப்பட்டிருக்கு அப்படி இந்த அன்னசூக்தத்தினுடைய பெருமைகள் இந்த அளவுக்கு சொல்லப்பட்டிருக்கு மேற்கொண்ட அடுத்த மந்திரத்தோடு அடுத்த உபன்யாசத்திலே பார்ப்போம்